வானொலியின் பொது அறிவு வணக்கம் நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றை கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பார்சிகர்கள் இந்தியாவிற்கு கொண்டு வந்த மதம் பார்சி மதம் இரண்டு உலகில் சவுதி அரேபியாவில் அதிக அளவு பெட்ரோலிய இருப்புகள் உள்ளன மூன்று விட்டமின் கே ரத்தம் உவதற்கு தேவைப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகின் எந்த நாளில் இரவும் பகலும் சமமாக இருக்கும் இரண்டு மினாமிட்டா நோயினால் ஏற்படும் பாதிப்பு என்ன மூன்று ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ்சொல் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி